அவர்கள் அறிவிக்கின்றார்கள் விரல்களையும் தட்டையும் வழித்து உண்ணுமாறு கட்டளையிட்டு விட்டு நிச்சயமாக உங்கள் உணவில் எதில் வரக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று கூறினார்கள் இரண்டு பூஜ்ஜியம் மூன்று மூன்று ஒன்று மூன்று மூன்று